கைவல்ய நவநீத பெருமன்றத்தின் தலைவர் தவ திரு ராமன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் கல்லாலின் புடையமர்ந்து நான் முறை ஆரங்கமதம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொட கை நித்தியமாய் நிர்மலமாய் நிற்கடமாய் நிராமயமாய் நிறைவாய் நீங்காய் சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் துரிய நிறை சுடராய் எல்லாம் வைத்திருந்த தாரகமாய் மனமாக்கட்டா தூணிய சித்துருவாய் நின்ற ஒன்றை சுகாரம்பெருவழி செய்வாம் எல்லாமுமாம் பரணை ஏற்றுதல் என்பது உண்டோ அவ்வல்லாய் மனுகளின் மற்றும் ஆண்டமின் தொடங்கிய சான்றோர்கள் உள்ளிட்ட இப்பெரும் அவைக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் கைவில்லை நவநீத மாநில மகாநாடு இரண்டாவது மகாநாடு மிக கோலாகலமாக இன்று தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது பல அறிஞர்கள் முமுட்சுக்கள் ஞானிகள் பெரியோர்கள் பலர் வந்து குமி குழியுமியுள்ள அவை இது இந்த கைவிலிய நவநீதத்தின் பெருமையை பற்றி நாமெல்லாம் அறிவோம் நாம் அறிந்ததை நமக்கு நினைப்பூட்டுவதற்காகவும் அதை பற்றி இன்னும் சிறப்புடனும் கோருவதற்காகவும் வந்திருந்த நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் கைவில்ய நிபுநீதத்தின் முக்கிய நோக்கங்களை பற்றி நாமெல்லாம் பலவாறாக பேசிக்கொண்டிருக்கும்பொழுது அவர் ஒரு புதிய கருத்து என்று இல்லாவிட்டாலும் கூட நாம் தெளிவாக பேசாத ஒரு கருத்தை சொன்னார் ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு அமைப்பு இது கைவில்ய நிபுணீதம் படித்தால் ஒரு சமுதாய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொன்னார் அதாவது கைவினை நவீனம் படித்தால் என்ன ஆகும் உலகத்தை நேசிக்க கற்றுக்கொள்வோம் உலகத்தை நாம் நேசிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் ஏனென்றால் எவுயிரும் தம்முயிர்வோம் எண்ணக்கூடிய ஒரு மனப்பாங்க எது கொடுக்கிறதோ அதுதான் அத்வைத ஞானம் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்வதி ஈஷத்தை யோகத்து ஆத்மா சர்வ சமதர்ஷன்கிட்ட சொன்னது போல எங்கும் தன் உயிரை பார்க்க போற பார்க்கக்கூடியவன்தான் உண்மையான ஞானி அது அத்யத்தால் தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது சமுதாயத்தில் மறுமலர்ச்சி என்பது தானாகவே தோண்டும் சமுதாய மலர்மர்ச்சி நாம் எங்கு ஆரம்பிப்பது நம்மிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் நாம் தெரிந்தினால் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தால் நம்மை சுற்றியுள்ள சமுதாயமும் ஒழுக்கமுள்ளதாக இருக்கும் அது அந்த கைவிலிய நவநீதம் நமக்கு அந்த பாடத்தை கொடுக்கும் என்பதனாலேதான் அந்த கைவல்லிய நவநீதத்திற்கு ஒரு பெருமை இன்னொன்று கருத்து தமிழ் வேதாந்தம் தமிழிலே வேதாந்த கல்வி என்பது பயிர்வதற்கு வசதி ஏற்பட்டது எந்த காலத்தில் என்றால் கைவிளை ஏற்பட்ட பிரகிரம் என்று ஒரு கருத்து உண்டு இது உண்மையான கருத்து ஏனென்றால் அந்த காலத்திலே வடமொழி பயிலாதவர்களுக்கெல்லாம் இது போன்ற கல்வி பயிற்றுவிக்கக் கூடாது என்பது போன்ற ஒரு எதிர்ப்பு இருந்த ஒரு காலம் அந்த காலத்திலே ஒரு அந்தனரே தமிழிலே இதை ஏற்றினார் ஆனாலும் கூட தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு இந்த வேதாந்த கல்வி என்பது புதியது அல்ல தமிழ் இலக்கியங்களிலே பார்த்தால் யாதும் முறை யாவரும் கேள்வி தீடும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதோதன்று வாழ்தல் இனிதனம் மகிழ்ந்தும் இளனே முனிவின் இன்னாதந்தலும் இளனே நல்பொருள் மல்லப்பேரியாற்று நீர் வழிப்படும் குழிபோர் ஆளுநர் முறை வழிப்படும் என்பது திரவோர் காட்சியில் தெளிந்தனும் யாதலில் பெரியோரை சிறியோரை இகழ்தல் அதனிலும் இனமே இதை விட வேற அத்வை என்ன இருக்க முடியும் ஒன்றாக காண்பதுவே காட்சி உலக வேண்டும் என்றாலும் சாகாமல் கற்பதிவு கல்வி சொல்வது போல என்றாலும் சாகாமற் அத்வைதம் நான் பிறந்ததே இல்லை சாகாமல் எப்போது இருப்போம் பிறந்திருந்தோம் என்றால் நமக்கு உடல் இருக்கிறது என்றால் நாம் செத்துத்தான் ஆக வேண்டும் நாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறக்கவே இல்லை என்றும் உள்ளது முக்காலத்தில் உடல் உள்ளவனாக கருதி கொண்டு துன்பேன் என்னுடைய அறியாமல் அகற்றிக் கொள்ள வேண்டும் இதுதான் அத்தியம் சொல்லக்கூடியது இதுதான் சாகாமல் இருக்கக்கூடிய கல்வி இது நமக்கு தெரிந்ததுதான் ஆனாலும் கூட முறைப்பட்ட வேதாந்த நூல்கள் தமிழிலே இல்லை அதை நிறைவு செய்வதற்கு பல நூல்களை கைவில்லை அடித்து ஒரு நூல் கிடையாது வடமொழியிலே பிரம்மசூத்திரம் இது என்று பல நூல்கள் இருந்தாலும் கூட ஒரே இடத்திலே அனைத்து கருத்துக்களையும் ஒரு ஒழுங்காக வகுத்து கொடுத்து உயரிய ஞானத்தை போதிக்கக்கூடிய நூல் ஒன்று இன்று இருக்கிறது உலகிலேயே இருக்கிறது அத்வைத சம்பிரதாயத்திலே இருக்கிறது என்றால் அது கைவில் நவீனிதம் தான் என்பதை அடித்து சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு சிறந்த நூலுக்கு நாம் இந்த மகாநாடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இரண்டாவது மகாநாடு எடுப்பதற்கு சாரவும் பொருத்தமான ஒரு அமைப்பு என்னவென்றால் நம்முடைய கோவிலூர் மனாலயம் தான் தாண்டவரா சாமிகள் கைவினை நவீனிதம் என்ற நூலை பெற்று போட்டுவிட்டு போய்விட்டார் பெற்ற தாய் ஆனால் செவிலித்தாக தாயாக இருந்து வளர்த்தது இந்த கோவிலூர் மனம் தலைமை தாங்கிற ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு மகாநாடு தலைப்பு அஷ்டாவக்கம் வேதாந்த உலகிலே சிறந்த ஒரு ஞானி என்று சொன்னால் அஷ்டாவக்கர்தான் வசிஷ்டரை விட யாசரை விட ஒருபடி மேல் நிலையில் இருக்கக்கூடியவர் அஸ்தாவக்கரர் அவரை அவரால் புரிந்து கொள்ள போடும் என்ற ஒரு நிலை அஸ்டாவக்கர வரலாற்றில் எப்படி இருக்கிறது என்றால் அவருடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் அனைத்தையும் கற்றவராக இருந்தார் அவருடைய தந்தை ககோலர் என்பவர் விற்பனர் பாடங்களை ஓதி கொண்டிருப்பதை மனதிலே சரியான பாடம் பதிந்திருக்கிறது ஒரு நாள் கவனக்குறைவாக தவறாக ஒரு பாடத்தை சொல்லும் பொழுது அவர் உள்ளுக்குள்ளிருந்து சத்தம் போட்டு என்ன இப்படி பாடுறீங்க அப்படின்னுட்டு கேட்டார் கேட்ட உடனே எவ்வளவுதான் கற்றவர்களாயிருந்தாலும் கூட இந்த கோபம் என்பது தன்மானம் என்பது அகங்காரம் என்பது இருப்பது வரைக்கும் அவர்கள் ஞானியர்கள் அல்ல படித்தவர்கள் தான் அவரும் கணோலரும் படித்தவராகத்தான் கோபத்திலே அந்த குழந்தையை சபித்து விட்டார் எட்டு கோணராக போ என்று அதுதான் அஷ்டாவக்கர் எட்டு கோணர்கள் உடையவர் அவர் பிறந்த பிறந்தற்கு முன்னதாகவே ஜனகருடைய அவையிலே ஒரு சதஸ் நடந்தது அந்த சதஸுக்கு சென்று அங்கு வந்தி என்ற ஒரு ஞானியிடம் இவர் வாதம் செய்து தோற்று விட்டதனால் இவர் சிறைப்படுத்தப்பட்டார் இந்த செய்தி சிறிது காலங்களுக்கு பிறகு தன் அந்த அசாலகளுக்கு தெரிகிறது தன்னுடன் விளையாடம் தன்னுடைய சக மாணவர்கள் உனக்கு தந்தை யார் என்பதே தெரியாது என்பது என்று ஏழாம் செய்யும் பொழுது அவன் தாயை போய் கேட்கிறான் தாயை இந்த செய்தியை சொல்கிறார் உடனே அரண்மனைக்கு செல்கிறான் அப்படி கூட செல்லும் பொழுது சுவேத என்கிற ஒரு முனிவர் உங்களுக்கு என்றால் யார் என்று தெரியும் சுவேதகேது இல்லை என்றால் இன்று வேதாந்தமே இல்லை நாம் சொல்லக்கூடிய தத்துவசி மகா வாக்கியம் ஞானம் என்பது மற்றவையெல்லாம் இதற்கு அனுகா அனுகூலமாக அனுசரணையா இருக்கக்கூடிய ஞானம் இந்த ஜீவ பிரம்மக்கியத்தை போதிக்கக்கூடிய தத்துவ மகா வாக்கியத்தை தான் உபசேபம் பெற்று அதன் வாயிலாக நமக்கும் உபதேசம் கிடைத்ததே அந்த சுவேத கேது இந்த அஷ்டாபக்கரருடைய தாய் மாமன் இருவரும் செல்கிறார்கள் அவைக்கு செல்லும் பொழுது அவையிலே இவர் நடந்து வருவதை பார்த்து சாதாரணமாக ஒரு கால் நொண்டியா இருந்தாலே கோணி கோணி நடப்போம் எட்டு கோண கூட நடந்தால் எப்படி இருக்கும் அங்குள்ள அவையோர் அனைவரும் பெரிய ஞானிகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் சிரிக்கும் பொழுது அவர் சிரித்தார்கள் ஏனென்றால் பார்த்தவுடனே அவர்களுக்கு அவ்வாறு தோன்றி இருக்கிறது நீ ஏன் சிரித்தாய் என்று கேட்டார் அதற்கு அவர் பயில் சொன்னார் இவர்களெல்லாம் ஞானியர்கள் என்று நினைத்தேன் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆத்மாவை பார்ப்பது போலவே பிறரையும் பார்ப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவன் ஆத்மாவை பார்க்கவில்லை என் உடலைத்தான் பார்த்தார் என்னுடைய தோலைத்தான் பார்த்தார் செருப்பத்தை போகும்பொழுது அவன் யாரை பார்ப்பான் தோலை பார்த்ததாரர்களே இவர்கள் சக்கிலியர்கள் போல இருக்கிறது என்று எனக்கு நினைப்பு வந்தது அதனால நான் சிரித்தேன் என்று சொன்னான் அவ்வளவு இளமையிலேயே பன்னிரண்டு வயதிலேயே பெரிய ஞானம் பெற்றவன் இந்த ஒரு சின்ன குறிப்பினாலேயே சனகன் நேர்ந்து போய் அவனுக்கு தன்னுடைய குருவாக ஏற்றுக் கொண்டார் யாரும் எந்த செயலும் செய்வதில்லை சங்கரர் பிரம்மசுத்திரே சொல்கிறார் ஒரு மடையன் கூட நாம் செய்யக்கூடிய ஒரு செயலினாலே ஏதாவது பயன் இருக்கிறதா இல்லையா என்று யோசித்துதான் செய்வான் அப்படி இருக்கும்பொழுது நாம் ஒரு காரியத்தை இறங்கும் பொழுது பயன் கருதாமல் இறங்க மாட்டோம் இப்பொழுது நாம் வேதாந்தத்தை கற்பதனால் என்ன பயணம் வேதாந்தத்திலே குறிப்பாக பற்றி கற்பதால் என்ன பயணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்வைதம் என்ற சொல்லுக்கு ஆவாக மாறும் இது நஞ்சு பிரத்யேகம் என்று சொல்வார்கள் வடமொழியில் அண்மை இன்மை என்பதோடு நிபுர்த்தம் என்ற பொருளும் அதற்கு உண்டு நிவர்த்தம் அல்லது ஆரோபத்தின் நிவர்த்தம் அத்வைதம் ஏதாவது பாம்பு இருக்கிறது பாம்பு இருக்கிறது இது ஆரோபம் அது விவரத்தம் அது வெறும் தோற்றம் இல்லாத இடத்துல இருப்பது தோற்றம் அது நீங்கணும் அந்த நீக்கிறது நிவர்த்தம் பண்றது இல்லையா அதுதான் அத்வைதம் அங்கே துவைத பாவம் இருக்கிறது அந்த துவைத பாவத்தை அது நீக்குவதனாலே அது அத்வைதம் இல்லாத போன்றது ஆரோபம் தோற்றமான ஆரோபத்தை நிவிற்த்தி என்பது வியாகரணப்படி அத்மல் பிரம்மாகார விருத்தி ஏற்பட வேண்டும் விருத்தி ஏற்பட வேண்டும் ஒரு அனுபவமாக இருக்கும் கீதையில் சொல்கிறார் எதை அறிந்தால் வேறு எதையும் அறிய வேண்டாமோ அதுதான் உண்மையான அறிவு அதுவே அதுவே பிரம்மம் என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு நடைமுறை அனுபவம் இருக்கிறது நமக்கு பன்மைதான் தெரிகிறது எங்கு பார்த்தாலும் பன்மைதான் நாம் வேறு இந்த உலகம் வேறு இதுவே அனைவருக்கும் பொதுவான அனுபவம் மேலும் நமக்கு அறிகிறோம் ஒவ்வொரு புலனும் பல தான் காட்டுகின்றன நமக்கு நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய புலன்கள் எல்லாம் பலவற்றை தான் காட்டுகின்றது ஒருமை என்பதே நமக்கு தெரிவதில்லை உண்மை அனுபவம் என்பதோ பன்மை ஆனால் வேதம் என்ன சொல்கிறது இல்லை இல்லை இருக்கிறது ஒன்று என்று சொல்கிறது அப்படி சொல்வதால் வேதத்திற்கு என்ன பயம் அத்வைதம் இருப்பது ஒன்று என்பது உண்மை உணராத வரை உனக்கு நீ எதிர்பார்க்கக்கூடிய இன்பம் என்பது தடைபடா இன்பம் என்பது கிட்டவே கிட்டாது என்பதை உணர்ந்துதான் ஆக வேண்டும் நாம் சொல்லும் பொழுது அந்த உண்மை பொருள் மெய்ப்பொருளானது ஒன்று என்று சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறேன் சொல்லப்படக்கூடிய பொருள் ஒன்று இருக்கிறது கேட்டவன் ஒருவன் இருக்கிறான் இந்த நிலையிலே சொல்லும் முரண்பாடு தெரிகிறது இந்த தோற்றம் இருக்கிறதே இந்த உண்மையிலேயே இருக்கூடதல்ல இந்த எதை பற்றி சொல்கிறோமோ அந்த செய்தி அந்த செய்திக்கு ஆதாரமாக உள்ள பொருளும் மூன்றும் வெவ்வேறு பொருள்கள் அல்ல வெறும் தோற்றம் மாத்திரமே அது இருக்கிறது என்பதற்காக அத்வைதம் ஏக்கமேத அத்வைதம் அந்த ஒன்றுதான் ஒன்று என்று சொன்னால் இந்த கேள்வி வருகிறதுனால அது இல்ல அது இல்லாத அத்வைதம் இந்த மூன்றை நிவர்த்தி செய்து எது நிற்கிறதோ அது அப்படிங்கிறதுனால அத்வைதம் என்று அது சொல்லப்படுகிறது உலகில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து ஊர்களும் இடைவிடா தேடுதல் என்பது ஒரு ஏதாவது ஒன்று உண்டு என்றால் அது தடைபடா ஆனந்தம் ஒன்று அதனை அடைய ஓய்வின்றி முயல்வதும் வரும் இடையே தவிர்ப்பதும் தவிப்பதும் என்பதே வாழ்க்கை என்னும் ஒரு வரவேற்பொருளாக டெபனிஷனாக இருக்கிறது நாம் வாழ்வது எல்லாம் என்றால் வாழ்நாள் முழுக்க நாம் இன்பத்தை தேடி அழைந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு வந்து கொண்டே இருக்கிறது அவற்றை தவிர்க்கிறோம் இந்த முயற்சியே நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறது ஆனால் உலகில் இன்பத்தை இட விடாது எந்த உயிரும் அனுபவித்ததாக சரித்திரமோ சார்ந்தோ பார்க்க முடியாது இவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் இன்பமே வாழும் நோக்கமாக இருக்கின்றது என் உலகிய நிலையை கருத்தில் வேதமானது நீ இப்போது உள்ள இந்த பன்மை உணர்வோடு கூடிய வாழ்க்கை தான் நிச்சயத்தோடு வாழும் வரை உன் துன்பத்திற்கு முடிவோ இடையராத இன்பத்தின் அடைவோ உனக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்கிறது அத்விமான உண்மை பொருளை பற்றி அறிவது ஒன்றாலேயே என்பதாக சுழற்சியும் ஒவ்வொருவருக்கும் உடம்பு ஒன்று கண்கூடாக காணப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் ஆத்மா என்பதும் வேறு வேறாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் வேதமோ அந்த நாமி அதுவே அத்விதமான இரண்டற்ற ஒரே பிரம்மம் என்றும் அதுவே எல்லோருக்கும் பொதுவான உண்மை பொருள் என்றும் உடம்பை முன்னிட்டு காணும் இந்த ஆத்மா தனித்தனி போல் தோன்றுவது காட்சி பிழை என்றும் சொல்கிறது திருவள்ளுவெருமான சொன்னார் அவா என்பான்றும் எல்லா உயிருக்கும் தவா பிறப்பினும் வித்து அதாவது தவறாமல் அவா இருக்கிற வரைக்கும் பிறப்பு உண்டு என்று ஆணித்தரமாக கூறினார் துன்பமெனின் பிரிவி வராமல் இருக்க ஆசையை விட வேண்டும் எப்போது ஆசையை விடுவோம் எல்லா பொருள்களையும் அடைந்து விட்டால் ஆசையை விட்டு விடும் ஆனால் இது சாத்தியமா நிச்சயமாக சாத்தியமாகாது என்ன செய்ய வேண்டும் நாம் அந்த பொருள்கள் நமக்கு அந்நியமாக தோன்றிய பொருள்கள் எல்லாம் நமக்கு அந்நியம் இல்லை என்று அறிவு வந்தாலே போரும் எல்லா பொருளும் நாம் சேர்க்க வேண்டியதில்லை விட வேண்டியதில்லை நமக்கு அந்நியமாக பொருள் இருக்கின்றன என்ற அந்த அறிவை தவறான அறிவை நாம் விட்டாலே நமக்கு எல்லாம் நம்மிடம் வந்ததாக ஆகிவிடும் அந்நியமில்லை எல்லாமும் நாமே அந்நியமாக நம்மை முடி முழுமைப்படுத்த வேறு நமக்கு வேண்டியதில்லை ஆகவே நமக்கு எதுவும் வேண்டாம் என்னும் உணர்வு அறிவுபூர்வமாக எழும்பொழுது ஆசைகள் அனைத்தும் அஸ்தமித்துவிடும் ஆசைகளற்ற நிலையில் விடை நிகழிலும் நோக்கம் இல்லாமையினாலும் வினைகளுக்கான பயன்களை உதாசீனப்படுத்தி விழுவதனாலும் அவற்றின் விளைவான இன்ப துன்பங்களை அனுபவிக்க உடம்பு தேவைப்படாத ஒழுகின்றது இந்நிலையில் வழியின்றி நசித்து விடுகிறது இதனையே வள்ளுவரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்று கூறினார் மனிதன் வாழ்வில் எதையாவது புருஷார்த்தம் என்று அடைய கருதினால் மீண்டும் பிரவாகி வீடு அவன் வேண்ட வேண்டும் என்கிறார் அது எப்போது கிடைக்கும் எனக்கு எது வேண்டியதில்லை நிறை உணர்வு பூரண நிலை பூரண அத்வை பூரண நிலை எழும்போதுதான் பிறவாமையாக அவ்வீடு பேர் கிட்டும் என்று அவர் கூடுகிறார் நீ நான் அவன் அவள் அது என பன்மை இருப்பது போல் தோன்றுகிறது என்றால் அவை வெறும் தோற்றம் மாற்றுமே அவடிய முக்காலத்தில் நிலை பேருடைய உண்மை பொருள் அல்லவென்றும் மாற்றமா மையத்தின் வெவ்வேறாய் வந்தறியப்படும் ஒரே பொருள்தான் அவ்வாறு அறியாமல் வசப்பட்ட உயிர்களுக்கு பரவாக தோன்றுகிறது என்றும் கூறுகிறது உனக்கு புறம்பாக உலகமும் பல உயிர்களும் இருப்பது போல் தோன்றும் வரை இவை அனைத்தையும் உருவாக்கும் ஒருவனாக இறைவன் என்ற ஒரு பொருளும் உண்டு இவ்வாறு நம் அந்தவிதமான முக்கால இருப்பு நிலையை ஐயமறை அறிவதே அறிவுக்கெல்லாம் அறிவான பேரறிவு உண்மை அறிவு என்பது இதுதான் அறிவு அந்த பேரறிவின் விடையும் முழுமை உணர்ச்சியே அனைத்தையும் அட நிலையில் அனுபவிக்கப்படும் நீங்காத ஆனந்தத்தின் உறைவிடம் என வேதாந்தம் அறுதியிட்டு கூறுகிறது இந்த அறிவை உடையவரே எல்லாம் உடையார் என்றும் அதை முழுமையானவர் என்றும் வள்ளுவரும் கூறுகிறார் வேற்றுமை அற்றது அன்பு என்னும் பூரண நிலை பூரண நிலையே இடைநிலை இடைநிலையே சிவம் எனவே நான் சிவமும் அன்பும் வேறு வேறு என்று கூற திருமூலரும் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் என்றும் அன்பே சிவம் சிவமே அன்பு இரண்டும் ஒன்றே என்றும் கூறிய அத்வைதமே அன்பு நிலை என்பதை உறுதிப்படுத்துகிறார் இவ்வாறு ஆன்மாவின் உருவப்பாட்டை உணர்ந்து அன்பு ஆன்மாவின் உண்மை நிலை அவ்வாண்மா ஏகம் என்று உணர்ந்து கொழுகுவதே ஆண் என்பதின் அடிப்படையாக அமர்கிறது வேதாந்த நூல்களை சாதன அவஸ்தா சித்தாவஸ்தா என்ன இரு பிரிவு நடக்குவார் முமுட்சுக்கள் படிப்பதற்கு சாதனாவஸ்தா நூல்கள் உணர்ந்தோர் மீண்டும் விசாரணையில் ஈடுபட நிலையில் உள்ளோர் சிரவணம் மனநம் நிறைவு பெற்று நிதித்தியாசனம் அபரோக்ஷமாக தன்னை உணர்ந்தும் பிராரப்தவசத்தால் நூல்களை படிப்போர் எழுதுவோர் பேசுவோர் போன்றவர்கள் கண்ணுறுவதற்கு உரியது சித்தாவஸ்தா நூல்கள் இவ்வாறு நோக்கமானால் கோவிலூர் மரபு பாடத்திட்டத்தில் உள்ள நானா சிவகாத கட்டளை தொடங்கி பிரம்மகீராய் கீதை ஈராக உள்ள பதினைந்து நூல்களும் கடைசி நூலான அங்கு தத்துவ விசாரணைக்கு இடமே இல்லை ஞானவாசிட்டத்திலும் தத்துவ விசாரணைக்கு இடமில்லை ஆன்ம திடப்படுவதற்காக கதைகளின் வாயிலாக அந்த அனுபவ நிலை அவை நிதித்தியாசனத்திற்கு பயன்படும் நூலாகும் மேலும் பஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ தப்பாமல் பஞ்சகோசமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூட ஒன்றாய் என்றி கணங்களாதி நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் தெளிவாக தன்னை கண்ட ஞானிக்கு பரசன்ம பழக்கத்தால் விபரீதம் மட்டும் தடையாக நின்று அனுபவம் உரைத்திடா நிலையில் சித்தம் ஏகாந்த தரிசனம் செய்ய பயன்படும் நூல்களே சித்தாவஸ்தான் நூல்கள் எனவும் நோக்கம் அவற்றில் தலையாயது அஷ்டாவக்கர கீதை அஷ்டாவக்கரர் ஜனகராகிய இரு பெரும் ஞானியருக்கிடையே நடந்த குரு சிஷிய சம்பாசனையாக இந்நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது சித்தனால் நிறைந்தோன் என்னும் திடம் மறவாதிக்க வேண்டுவோர் அவசியம் கற்க வேண்டிய இது அஷ்டாவக்கரின் நறுக்கு திருத்தார்போர் அமைந்துள்ள வாசகங்கள் வேதாந்த கல்வியின் ஆரம்ப நிலையில் பக்குவம் இல்லாதவர்க்கும் கொடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை பசும்பாலை மட்டுமே சீரணிக்கு வலிமையுள்ள குழந்தைக்கு பாதாம் பாயசம் போல ஆகிவிடும் இயற்கை யாவையுமான் இவ்வாறு ஓதில் மீளாத தீ நரக்த்ததாகும் என்று ஞானவாசிட்டம் சொல்கிறது கொடுக்க வேண்டும் நீயே பிரம்மம் என்று பக்குவாதவர்கள் சொன்னால் அவனை நரகளை நரகத்திலே தள்ளியது போல் ஆகிவிடும் என்று ஞானவாசிட்டத்திலே சொல்லப்படுகிறது வேறு பல அத்வைத போல் அஞ்ஞான மாயை முதலியவற்றோடு தற்காலிக சமரசம் கூட செய்து கொள்ள தயாராக இல்லை அத்வைத அனுபவத்தின் உச்சியில் நின்று கொண்டு உலகம் ஜீவன் மாய ஈஸ்வரன் எனும் உடல் கற்பனை விளக்கங்களை கடுகளவும் கருத்தில் கொள்ளாமல் எங்கும் நிலைத்துள்ள பேருணவு நிலையை மட்டும் மையமாக வைத்து பேசுகிறார் இந்நூலில் அவர் தன் சுய அனுபவத்தில் வடித்தெடுத்த வைர போன்ற வார்த்தைகள் நம் உள்ளத்தை ஊடுருவி கன நேரத்தில் கற்பக்கோடி அங்கு விரைந்து கிடந்தாரு கரிய அஞ்ஞானர்களை பரிதிமுன் பணியென துவம்சம் செய்து அழகிழற்ற அமுத பெருங்கடலில் மிதக்கும் நமக்கே உரிய நம்முடைய அழகிய சிம்மாசனத்தில் நம்மை மீண்டும் அமர்த்துவதை உணரலாம் உடம்பு மனம் புத்தி இத்தியாதிகளின் துணையினால் மட்டுமே சீவித்திருக்கும் உலகம் உயிர்கள் ஆகிய பன்மை பகட்டுகளும் அதன் காரணமாக எழுகின்ற துவைத பாவனையால் தொழிற்கும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்கள் நன்மை தீமை முதலிய கோட்பாடுகளையும் தன் சொற்களால் கூட தீண்ட விரும்பாமல் அனைத்தையும் கடந்த ஆன்ம பேராணந்த நிலையை மட்டுமே அவர் நம் அங்கையில் நெல்லியாக காட்டும் திறன் உப்பிடற்கரியது எங்கே நான் இல்லையோ அங்கு மோட்சம் எங்கு நான் இருக்கிறதோ அங்கு பந்தம் இருக்கிறது என்னும் கூற்றாக எதா நாகம் ததா மோக்ஷம் எதா அகம் பந்தனம் ததா என்று மிக எளிமையாக அலட்சியமாக கேட்டா கேட்காவிட்டால் போ இதுதான் உண்மை இது மட்டும் உண்மை என்று கூறுவது போல சொல்லிக் கொண்டே போகிறார் மெய்ப்பொருள் என்பது ஒன்றே என்பதை தற்க முறையில் நிரூபிக்க அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக அது வீண் வேலை என்று கருதி என்னவோ அவ் ஒன்றாக நாமே என்பதை நம்மை அனுபவிக்க வைத்து விடுகிறார் இதுவேலின் சிறப்பு ஸ்ரீ ரமண பகவான் ஐயே அதிசலபம் ஐயே என்று பாடுவது எதிர்வலியை அஸ்தாவுக்கரையிலும் நாம் கேட்கலாம் ஆனால் ஸ்ரீ ரமணர் கூறுவது போல நான் யார் என்னும் எளிய விசாரணையின் உடனடி பயன் பல வகை சாதனங்களால் சித்த சித்தி பெற்று ஆசையினும் ஈரப்பசையற்ற இலை சருகு போல் கெட்டும் என்பது போல அஸ்தாவுக்கரின் சொற்களாகிய தீ பொறிகளும் அத்தகைய பக்குவிகளுக்கு பன்மை உணர்வை பஷ்பமாக்கி ஒருமையில் ஒன்றவைக்கும் தன்னிலே உணர்ந்த ஞானி எப்படி இருப்பான் என்றும் வர்ணனை செய்கிறார் அஸ்தாக்கிறார் இது ஒரு சீவன் நாம் எடை அல்ல அனுபவ நிலையில் நாம் எங்கு நிற்கிறோம் என்று நம்மை நாமே எடை பார்த்துக் கொள்வதற்காகவே அந்த வர்ணன் அன்றாட விவகாரத்திலும் சாந்தம் நிறைந்த ஞானி சுகமாக அமர்ந்திருக்கிறான் சுகமாக தூங்குகிறான் சுகமாகவே நடமாடுகிறான் சுகமாகவே பேசுகிறான் சுகமாகவே சாப்பிடுகிறான் உலக உலகோருக்கு துன்பம் வருவது போல் இவனுக்கும் துன்பம் நேரிடும் இவன் உலகோர் போல் தோல்வதில்லை நீ எப்பொழுது நான் என்னும் உணர்வில் இருந்து உடலை வேறு பிரித்தெடுத்து அது நீ என்று என்று ஒதுக்கி தள்ளி உன் சுயம்பிரகாச அறிவாகி ஆன்மாவில் இழைப்பாருகிறாயோ அதாவது அதுவே நான் என்று அமர்ந்து சிந்தனையற்ற இருக்கிறாயோ அந்த கணமே அனைத்து பந்தங்களிலும் விடுபட்டு நித்திய சுகம் பேரமைதி என்னும் உன் இதுவாய் தர்மாதர்மோ சுகம் துக்கம் மனசானே மனசானி என்று தர்மம் அதர்மம் துக்கம் போன்ற இருக்கும் மனத்தை சார்ந்தவை அதனென்றும் வேறுபட்ட உன்னை சார்ந்த உணர்வாய் விபுவாய் எங்கும் நிறைந்துள்ள என் மாணவனே மாணவனே என்று சொல்கிறார் இவனுக்கு பன்னிரெண்டு வயசு ஜனகனுக்கு எழுபது வயசா எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ ஆனால் ஞானத்தின் முதிர்ச்சியால் இவன் முதியவனாகவும் அவன் இளைவனாகவும் கருதி அவன் மானவனே என்று சொல்கிறார் நீ எந்த செயலும் செய்பவனும் அன்று அதன் வேலை விளைவை அனுபவிப்பனும் நீ எக்காலத்திலும் நித்தியமுக்தனே ஏகோ திருஷ்டாசி சர்வசிய முக்தோ பிராயசி சர்வதா அயமே விகித சமாதி அனுதிஷ்டதி என்ன பந்தம் இருக்கிறது என்றால் நீ சமாதி செய்துதான் உதே பிரே தான் இருக்கான் சொருபத்தில் நான் சமாதி செய்து என்னுடைய நிலை அடைய என்று நினைக்கிறாய் இந்த எண்ணம் தான் பந்தம் என்று சொல்கிறார் முக்தாபிமானி முக்தோ பத்தோபி சத்தியமே யாமதி முக்தாபிமானி முக்தன் என்று நினைச்சால் முக்தன் நீ பத்தன் என்று நினைக்கிமான கை கட்டப்பட்டு பல ஆண்டுகளுக்காக பல பிராய் நான் அறிவுடையவன் ஒரே பரம்பொருளாக இருப்பவன் நானே என்கிற வாடினால் அந்த அறியாமை வெட்டி எரிந்து சுகமே வாழ்வாய் என்று கூறுகிறார் நிசங்கோ நிஷ்குதம் சுப்பிரகோஷம் நிறஞ்சனி பரபிரம் ஆகவேண்டும் ஏனென்றால் அவன் பிரம்மாயிருந்து கொண்டிருக்கிறான் அவன் எங்கே ஆக போறான் இவன் மூடங்கிறாரு நான் பிரம்மமாக ஆக வேண்டும் என்று விரும்பும் மூடன் ஒரு நாளும் பிரம்மமாக ஆவதில்லை தீரன் ஆகிய ஞானி அவ்வாறான எந்த ஆசையும் விட்டு சித்தமாகவே தன்னுடைய சுயமாக இருக்கக்கூடிய சித்தமாக இருக்கக்கூடிய தன் நிலையில் அந்த பிரம்மாண்ட நிலையில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு உள்ளவனாகவே இருக்கிறான் என்று சொல்கிறான் சனகனின் கேள்வியோடு தொடங்கும் இந்நூல் அஸ்தாவக்கர குருவின் அமுத மொழிகளை அள்ளிப்பருகி ஆனந்த வெள்ளத்தழுந்தி நா குழறி சொல் தடுமாறி தன் முடிவான அனுபவத்தை அக்குருவிடம் சொல்வதின் வாயிலாக நமக்கும் உணர்த்த முயற்சிக்கும் சொற்களோடு இந்த நூல் முடிகின்றது கச்சாஸ்தி கச்சவாஸ்தி முக்தேனால துக்கம் முதலிய சொற்கள் நடமாடுவது துவைத உலகில் மட்டுமே ஆகையால் அவ்வனைத்தையும் மறைத்த மறைந்த அனுபவ அத்வைதான தன்னிலையில் வேறு எவ்வளவு அனுபவமும் இல்லையாதலால் முன்பு தனக்கு தெரிந்த இந்த சொற்களின் வாசனை அதாவது எல்லாமே மறந்து போச்சவருக்கு மொழி எல்லாமே போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பழம் முன்னாடி தான் தெரிஞ்ச மொழியோட வாசனை இருப்பதனால அது எதுக்கு இருக்குன்னா நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவரிடம் இருக்கு ஜனகனிடம் தனக்கு தெரிந்த சொற்களின் வாசனை கொஞ்சம் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கென்று அவரிடம் எஞ்சி இருந்ததால என்னவோ அவற்றின் துணை கொண்டு கூறுகிறார் எங்கே இருப்பு எங்கே இருப்பின்மை அத்வைதமா அது எங்கே தைதம்தான் எங்கே சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்னிடமிருந்து எதுவும் இழவில்லை நான் நானாகவே இருக்கிறேன் நான் நானாகவே இருக்கிறேன் இதுதான் நாம் அனைவருடைய அனுபவமாக இருக்க வேண்டும் கைவல் தியானவன் இதன் நூலை படிப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும் அதனாலே வாழும் பொழுதே மனிதர்களாகவும் தேவர்களாகவும் பிரம்மமாகவுமே வாழ்ந்து நாம் அந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரை முடித்துக்கொள்கிறேன்